வடாச பரமே கோ யமீவிர க்யத்திவிந்தோோவிந்த <oples> விந்தம் ஜனங்களிடத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு மீறிய பற்றை சங்கராச்சாரியார் அவர்கள் பற்று வைத்திருக்கிற பொருள்களின் தன்மையை பற்றி வர்ணிப்பதன் மூலம் பற்றற்ற தன்மையை மனதிலே தோற்றுவிக்கிறார் அதைத்தான் இந்த ஸ்லோகங்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம் கடைசியாக எட்டாவது ஸ்லோகத்தை பார்த்தோம் நீ கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் நாம் யாரும் நிலையானவர்கள் கிடையாது இடையில்தான் நாம் எல்லோரும் வந்திருக்கிறோம் இடையில்தான் நாம் சேர்ந்திருக்கிறோம் நிச்சயமாக பிரிஞ்சு போகத்தான் போகிறோம் ஆகையினால இந்த உண்மையை நாம் மறக்கக்கூடாது இந்த உண்மையை மறக்கிறதுனால தான் நாம் துன்பப்படுகிறோம் அப்படிங்கிறதுக்காக ஆராய்ச்சி பண்ணுங்கிறார் ஏ நண்பனே சகோதரனே ஹே பிராதா தத்து தத்துவம் இக சிந்தைய அந்த தத்துவத்தை இங்கே சிந்தித்து பார் உண்மையை உண்மையை நாம் எல்லோருக்கும் உண்மையான வஸ்து என்ன நம் அனைவருக்கும் ஆதாரமான பொருள் என்ன என்பதை நன்கு சிந்தித்து பார் உன் மனைவி யார் உன்னுடைய மக்கள் யார் நீ யாரைச் சேர்ந்தவன் நீ யார் எங்கிருந்து வந்தாய் ஐயம் சம்சாரகா அதீவ விசித்திரஹா இந்த சம்சாரம் இந்த வாழ்க்கை இந்த இடத்துல சம்சாரம்னா வாழ்க்கை இந்த வாழ்க்கை மிகவும் அதிசயமாக இருக்கிறது முன்பின் தெரியாதவர்கள் நாம் அனைவருமே ஒருத்தருக்கு ஒருவர் முன் ரொம்ப நீண்ட நாள் பழக்கமானவர்கள் கிடையாது மிகவும் குறைந்த கால அளவுக்குள்ளேயே அதற்குள் நாம் நீண்ட காலம் குறைவான காலம் என்று பேசிக்கொண்டிருக்கிறோம் இவங்களை எனக்கு ரொம்ப நாளாக தெரியும்னு சொல்கிறோம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணால் என்ன தெரியும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவங்களும் இல்லை நானும் இல்லை இதுதான் உண்மை இவங்களை எனக்கு கொஞ்ச நாத்தான் தெரியுங்கிறோம் யோசிச்சு பார்த்தா என்ன தெரியும் இவங்களாம் எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்கிறோம் அவங்களாம் கொஞ்சம் டிஸ்டன் டிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்குறோமா யோசிச்சு பார்த்தோமா நான் ஒன்றுமே இருக்காது கடைசியில் ஒன்றும் இருக்காது யாரும் ஒரு சொந்தமும் கிடையாது யாரும் பந்தமும் கிடையாது உண்மையிலேயே ஒன்றும் இருக்காது அதனால்தான் பௌத்த மதம் வந்து சர்வம் இத்தியான்னு அவங்க பிரம்மத்தை சொல்லலேயே தவிர பிரம்மமும் மிச்சியா அவங்களுக்கு டு புத்திசம் ஜகத்து மிச்சியா பிரம்மம் ஓவர் பிரம்மங்கிறது கற்பனை உலகம்ங்கிறது அதை கற்பனை அவ்வளோதான் அப்படியே முடிச்சு போயிட்டாங்க புத்திசம் ஆனால் அதனால் நிறைய ப்ராப்ளம் இருக்குது அது வேறு விஷயம் அது ஃபிலாசி ஆனால் இங்கே என்னென்னா இந்த தத்துவத்தை நீ யோசிச்சு பார்க்க வேண்டாமா தத்துவம் சிந்தைய ததிக பிராதகா நீ நினைச்சு பார்த்தையானா இப்படி அட்டாச்சா இருப்பியா உலகத்திலேங்கிறார் இவ்வளவு பற்று கொள்வாயா பற்றுக் கொள்றதுனால தானே துன்பப்படுகிறாய் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் நீ இந்த பற்று வச்சிருக்கிறதுனால தான் பற்று ஒன்று ஒன்றா எடுத்துப்பாரு அதுலேருந்து ப்ராப்ளம் கிடையாது எல்லாத்துக்கும் மூல காரணம் நம்ம வேலையில் நமக்கு இருக்கிற பற்று நம்மளை யாரும் குறை சொல்லிடக்கூடாது பாராட்டணும் போ இது பண்ணணும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அவங்க அவங்க ஈகோவை வந்து மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறோம் எப்படி நம்ம இண்டிவிஜுவாலிட்டி நம்முடைய ஈகோ இதையே நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஆனால் சொசைட்டி அடி மேலே அடி அடிக்கிறது புத்தி வரக்கூடாது அப்போவாவுது வராது அடிக்கடி நம்ம ஈகோ வந்து நம்முடைய அகங்காரத்துக்கு சாட்டை அடி விழுகிறது நீங்கள் நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து ஆர்கியூ பண்ணுறோம்ல ஆர்கியூ பண்ணுற என்ன அர்த்தம் நான் சொல்கிறது நீங்கள் ஏற்றுக்கணும்தான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அதனால தானே ரெண்டு பேர் வாக்குவாதம் பண்ணிகிட்டே இருக்கோம் பேசாமல் ஒரு பக்கம் சத்தத்தை நிறுத்திவிட்டா முடிஞ்சு போச்சு காருக்குள்ளே ரெண்டு பாத்திரம் வச்சுருந்தேன் நேற்றுக்கு பின்னாடி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டம்ப்ளர் சொன்னேன் நேத்துக்கு அதே மாதிரி ரெண்டு பாத்திரம் பின்னாடி வச்சுடா கடக்கடா கடகடாங்கிறது அப்ப ஒரு பாத்திரம் தூக்கி கையில் வச்சுட்டேன் சத்தத்தை காணும் பேசாம பண்றதுங்கிற ப்ராப்ளம் அது பாருங்க அது அதுவே நான் சொல்றது யாரோ ஒருத்தர் வந்து விட்டுட்டோன்னு வச்சுங்களேன் அந்த அகங்கார தியாகத்தில் இருக்கிற ஆனந்தம் இருக்க அதுக்கு எல்லையே கிடையாது ஆனால் அகங்காரத்தை வச்சுட்டு ஆனந்தம் அனுபவிக்கணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க அது வந்து அடி மேலே அடி அடிக்கிறது பிரபஞ்சமானது நன்றாக ஷார்ட்டை அட்டி கொடுத்துட்டே இருக்குது அது புத்தி இருக்கிறது இல்லை எப்படியாவது அதில் சமாளிக்கணும்னு நினைக்கிறோம் கடைசியில் வெக்ஸாயி போய் சைக்கியாட்ரிஸ்ட்டு தான் போய் நிற்கணும் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கிளாஸுக்கு போகிறாங்களாம் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ணுறது இல்லை ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு வேலையை குறைக்கணும் அவ்வளோதான் வெறும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ரொம்ப வேலை வச்சுக்காதிங்க என்ன சரிங்க இதை அடிக்கடி இந்த பீரோ பண்ணிட்டு க்ளீன் பண்ணுறீங்க பாருங்கள் அதை நிறுத்திடுவோம் பாங்க வேறு ஒன்றும் சொல்ல மாட்டான் இதை படிக்கிறதுக்கு நூற்றம்பத்தஞ்சு ரூபா ஒரே சஜஷன் ஒரு செட்டிங் அவ்வளோதான் இது நமக்கு தெரியாதா அது அவர் அவர் சொன்னாதான் நடக்குது அதுதான்ங்க இந்த நூற்றம்பத்தஞ்சு ரூபா கொடுத்து அவர் சொன்னால் தான் அது நடக்கும் பரவாயில்ல நான் இவர் நூற்றம்பத்தஞ்சு ரூபா கொடுக்குறது பெரிய விஷயமும் இல்லை இது பெரிய இது இல்லை யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது மடத்தனம் தானே ஆனால் அது இப்படி இல்லை உலகம் முழுகப்படி இருக்குது அப்படிங்கிற போது நம்ம மாத்திரம் ஒரு மூலையில் தினம் பண்ணுறது பண்ணுறதை பண்ணிட்டு போட்டு நம்மளும் இந்த விஷயத்தில் அகங்காரத்தை நுழைக்க வேண்டாம் ஆனால் நம்ம புரிஞ்சுக்கிறோம் விசாரம் பண்ணுறோம் பஜகோவிந்தத்தை வச்சுன்னு விசாரம் பண்ணுறோம் ஆகையினால எல்லாம் யோசிச்சு பாரப்பா யோசிச்சு பார்த்தையானா என்ன பண்ணுவேன்னா கோவிந்தனை தான் கும்பிடணும் வேறு ஒன்றும் பண்ண முடியாது ஆகையனால என்னமோ வந்தோம் ரயில் பிரயாணம் மாதிரி சேர்ந்துருக்கோம் அது ரயில் பிரயாணம் புரிகிறது ஆனால் வீடு தான் புரிய மாட்டேங்கிறது ரயில் பிரயாணங்கிறது நல்லா புரியுது சுவாமிஜி அங்கங்கே நிறைய பேர் ஸ்டேஷனில் ஏறுறாங்க அப்பப்படியே இறங்கி போய்ட்றாங்க அது மாதிரி தான் லைஃபு அந்த எக்ஸாம்பிள் நல்லா புரியுறது ஆனால் அட்டாச்மெண்ட் போகமாட்டேங்கிறதுனா எக்ஸாம்பிளை நல்லா அப்ளை பண்ணணும் அதுதான் புரியும் எக்ஸாம்பிளை நல்லா அப்ளை பண்ணி பார்த்தா தான் புரியும் எங்கிருந்தோ வந்தோம் நான் எங்கிருந்தோ பிறந்திருக்கேன் நானும் எங்கிருந்தோ இங்க வந்திருக்கேன் நீங்களும் இங்கே வந்திருக்கீங்க இருக்கீங்க ஏதோ சத்சங்கம் நடந்துட்டு இருக்கு எல்லா அவ்வளவுதான் எல்லாரும் வரும் வந்தவரெல்லாம் தங்கிவிட்டார் இந்த மண்ணில் நமக்கே இடம் ஏது ஏது எல்லாரும் போக வேண்டிதானே ஆயினால கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ அதுதான் உனக்கு நிம்மதியை கொடுக்கும் கடைசி காலத்தில் பையன் சொன்னதை கேட்காத போது நிம்மதியை கொடுப்பது பஜ கோவிந்தான் பையன் வந்து சொன்ன பேச்சை கேட்க மாட்டான்னு ஒரு நிலைமை வரும் பொழுது உன்னை காப்பாற்றுறது கோவிந்தன்தான்ப்பா நீ நீ போட்டிருக்கிற பணமெல்லாம் திடீர்னு ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரன் க்ளோஸ் பண்ணிட்டு போகும்போது பஜ கோவிந்தன்தான்ப்பா உண்மைதானே அப்போ அவனத்தான்ப்பா நீ நினைக்கணும் வேறு கதி இல்லை எல்லாம் நீங்கள் இது மாதிரி என்ன வேணாலும் நீங்கள் வர்ணனை பண்ணிங்க யோசிச்சு கற்பனை வளத்தை எல்லாம் வளர்த்திங்க யோசிச்சு அப்போ நமக்கு கோவிந்தந்தாங்க மனம் என்னிடமோ தெரியாது தெரியாது பாட்டெலாம் பண்ணிங்கல்ல யமன் வந்து வீசிடும் போது பிடித்திடும் போது அப்போ மனம் என்னடுமோ தெரியாது அன்றுனை நினைப்பதற்கு இன்றே நினைத்தேன் ஹரி அச்சுதனே கேசவா நாராயணா அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவணை பள்ளி ஆணைன்னா ஆகையினால் அதனால தான் சொல்கிறேன் இதெல்லாம் ப்ராக்டிக்கல் அடிபட்டு எல்லாம் புரிஞ்சு பாடு சொல்லிருக்கார் சங்கராச்சாரியர் ஷங்கராச்சாரியர் அடிபடலை நல்ல வேலை தப்பிச்சு விட்டார் அவர் ஆரம்பத்துலேருந்தே சின்ன வயசுலேருந்தே அவருக்கு எப்படி தப்பிச்சுட்டார் ஆனால் உலகத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்து தான் சொல்கிறார் ஜனங்கள்லாம் படுறதெல்லாம் பார்த்துட்டு எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா அஹங்கார அபிமான அவ்வளவுதான் அஹங்கார அபிமான அந்த அகங்காரத்துக்கு காரணம் என்ன அஞ்சான அவ்ளோதான் அஞ்ஞாத்து அஹங்க அஹங்காத்து அபிமான அபிமான சுகதூப்பாப் அவ்வளவு சுகது அவசார அஞ்ஞானத்தினாலே அகங்காரம் அஹங்காரத்தினால அபிமான அபிமானத்தினால சுகது சுகதுனாலசாரம் உழைப்பு நடந்துட்டுருக்கு ஆகையனால கோவிந்தம் பஜ இந்த தத்துவத்தை வந்து எப்படி சிந்திக்கிறதுனே தெரிய மாட்டேங்கிறது பகவானு அப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் அடுத்த ஸ்லோகம் சொல்கிறார் நீங்கள் சொல்கிற போதெல்லாம் நல்லா தான் இருக்குது சுவாமி செருப்பை போட்டுன்னு வீட்டுக்கு போன உடனே அங்கே இருக்கிற வேலையை பார்க்குற போது கிளாஸ் முதல்லலாம் ஆரம்பத்தில் ஞாபகம் வந்தது அப்பப்போ இப்போ என்ன கிளாஸ் முடிஞ்சவுடனே மறந்து போயிடுது நான் நினைக்கிறேன் நீங்கள் அப்படிலாம் நினைக்கிறதில்ல நான் நினச்சிக்கிறேன் அப்படிலாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு ஏன்னா நமக்கு இருக்கிற வேலை அவ்வளவு நமக்கு இருக்கிற வேலை இருக்குது பாருங்களோ அது அவ்வளோ வேலை இருக்குது ஏகப்பட்ட வேலை இருக்குது எப்போ பார்த்தாலுமா நினச்சிட்டுருக்க முடியும் பஜ கோவிந்தத்தை கிளாஸுக்கு போகணும் அதுதான் ஞாபகம் இருக்குது அப்புறம் போகும்போது சரி என்ன ஸ்லோன்னு சொன்னாங்க பார்த்துருவோம் பார்த்து வச்சோம் அவ்வளோதான் பள்ளிக்கூடத்து பையன் போகிற மாதிரி ஆகிப்போச்சு அந்த ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போகிற மாதிரி அது நமக்கு ஒரு ஏதோ ஒரு ஹேபிட் பழக்கமாக ஒருத்தர் வந்து கிளப்புக்கு போகிறாங்க கோயிலுக்கு போகிறாங்க நம்ம க்ளாஸுக்கு வரும் அது மாதிரி தான் புரியுறதில்ல அப்படி இருக்கக்கூடாது அதுக்காக தான் சொல்கிறார் அவர் என்னால் பார்த்தாலும் நினைக்க முடியலையே ரொம்ப வேலை இருக்குது நிறைய வேலை வச்சுட்டு இருந்தால் எல்லாத்தையும் நினைக்க முடியுமா ஒரே நேரத்தில் நான் வந்து இங்கேருந்து போன உடனே நான் க்ளாஸுக்கு வரது முன்னாடி தான் நானும் க்ளாஸை பற்றி நினப்பேன் இங்கேருந்து போன உடனே லெட்டர் எழுத ஆரம்பிச்சுடுவேன் அப்போ வந்து கோவிந்த் ஐம்பது எழுத முடியும் எழுத முடியாது ஆனால் ஆழமான மனசில் இருக்கணும் அதுதான் முக்கியம் விவகாரம் பண்ணுறபோது விவகாரம் பண்ணத்தான் வரும் ஆனால் ஆழம் அது டைம் கிடச்சதுன்னு சொன்னால் இந்த மாதிரி ஞாபகம் சச்சிந்தனம் ரொம்ப நேரம் கிடச்சிப்போது சரி ஒரு ரிலாக்ஸேஷன் மெடிடேஷன் பண்ணுறோங்க கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணுறோங்க அந்த மாதிரி எண்ணம் வரும் கொஞ்சம் நேரம் இருக்குது கொஞ்சம் ஃப்ரீயாக ஹாயாக டிவி பார்க்கலாமே தான் தோன்றுறது சரி இருக்கட்டும் அது நிறைய இருக்குது இப்போ என்ன சொல்லுகிறார் சங்கராச்சாரியார் இந்த உண்மையெல்லாம் உனக்கு தெரியணும்னா கண்டிப்பாக சத்சங்கம் வேணுங்கிறார் இந்த வைராக்கியம் வரணும்னா வைராக்கியம் சத்குணங்கள் தத்துவஜானம் இதெல்லாம் வரணும்னா கண்டிப்பாக சத்சங்கம் வேணும்னு சொல்லி சத் பெருமையையும் எல்லாம் சொல்லுகிறார் ஸ்லோகத்தை படிக்கலாம் தத்துவத்தை சிந்திப்பாயாகனர் முதல் ஸ்லோகத்தில் எட்டாவது ஸ்லோகத்தில் தத்துவத்தை சிந்திப்பாயாகனர் தத்துவத்தை நாம் அடிக்கடி இடைவிடாமல் சிந்திக்க வேண்டுமானால் நமக்கு சத் வேண்டும் சத் சங்கம் தத்துவத்தை நாம் அடிக்கடி சிந்திக்க முடியாது நமக்கு பெரும்பாலும் துஸ்சங்கம்தான் அதிகமாக இருக்கிறது சத்சங்கமே அசத் சங்கம் தான் இருக்குது சத் சங்கமாக இருக்குது பேப்பரை பார்த்தா அசத் சங்கம் டிவியை பார்த்தா அசத் சங்கம் எல்லாம் அசத் சங்கமாக தான் இருக்குது சத்சங்கமாக தான் இருக்குது தப்பி தவறி அங்கங்கே ஒன்று ரெண்டு ஹிண்டு பேப்பரில் லாஸ்ட்டு பேஜில் இத்தனோண்டுக்கு சத் சங்கம் அது பெரும்பாலும் புரியாது அப்படியே புரிஞ்சாலும் அது ஒரு மாதிரி இருக்கும் அது நிறைய கன்ஃபியூஷன்லாம் வரும் அப்போ பார்த்து டிவிலையும் வந்து ஏதோ கொஞ்சம் நேரம் போனால் போகிறதுன்னு ஒரு சத்சங்கம் அந்த சத்சங்கத்துக்கு இடையில் இருபத்தஞ்சி அசத்தங்க அட்வர்டைஸ்மெண்ட் என்ன பண்ணுறது எல்லாம் சொல்கிறதெல்லாம் சரியாக தானே இருக்கு பார்த்துங்க டேஸ்ட் எல்லாம் சரியா இருக்கேன்னு அப்பப்போ பார்த்துக்கு ரொம்ப இருக்கும் உண்மைதானே அப்போ சத் சங்கம் வேணுங்கிற சத்சங்கம் இல்லை கோவிந்தநாம சங்கீர்த்தன்தான் இந்த இதில் இந்த மாய பிரபஞ்சம் இருக்கே அதில் வசமாக சிக்கி கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா போச்சுரா இருக்கிற கொஞ்ச நஞ்சம் போயிடுத்துண்ணா போய்டும் அதை தான் சொல்கிறாரு சத்சங்கம் வேணும்ப்பா சத்சங்கம் இல்லை தான் தத்துவதர்ஷினி சபா பத்தரை மணி அடித்தா வந்துடுறோம் சத் சங்கம் அப்புறம் அது செய்யும் ஒரு நாட்டு ஒரு நாள் வச்சுருக்கோம் இல்லாட்டி ஒரு வாரம் கழித்து வைச்சோம்னா மாட்டின்னு போவோம் அதனால் ஒரு நாட்டு ஒரு சௌரியமா ஸ்லோகத்தை படிக்கலாம் என்ன அப்புறம் அதுல சொல்றேன் நிசங்கத்வே நிர்மோகம் நிர்மோகே நிச்சல துவம் ீவன்முோகோத <Blue control devices> <Larry Bird 17> ீவன்முடமே சே நம் நிசங்கத்வே சதி நிர்மோகம் பவதி நிர்மோகே ததி சதி நலத்துவம் பவதி நிச்சல தவம் பவதி நிச்சல துவே ஜீவன் முக்தி பவதி அப்படின்னு சப்ளை பண்ணணும் சத் சத் சத்சங்கே சதி நிசங்கத்வம் பவதி இல்லை சம்ஸ்கிருதத்தில் சத்சங்கத்வேங்கிறது ஏழாம் வெற்றுமை அதுக்கு பேர் சதிசப்தமின்னு நாங்கள் சொல்லுவோம் சதிசப்தமின்னு சொன்னால் அது இருக்குமானால் இது வரும் அப்படிங்கிற அர்த்தத்தில் அப்படி வரும் சத்சங்கே சதி நிசங்கத்வம் பவதி நிசங்கே சதி நிர்மோகம் பதிமோகே சதி நிச்சல தவம் பதிச்சல தே சதி ஜீவன் முக்தி பவதி தோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ இந்த கோவிந்தனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் கோவிந்தனுடைய ஸ்வரூபம் தெரியணும்னாலும் இந்த வாழ்க்கையினுடைய தத்துவம் தெரிய வேண்டும் என்றாலும் உனக்கு சத்சங்கம் மிகவும் அவசியம் சத்துன்னு சொன்னால் நல்லன்னு அர்த்தம் ரொம்ப சின்ன வயசில் நான் ஒரு வீட்டுக்கு போவேன் நான் பார்த்துருக்கேன் அந்த வீட்டில் ஒரு படம் மாட்டியிருக்கோம் அந்த படத்தில் இந்த ஸ்லோகத்தை ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க இந்த ஓவர் சைஸில் எனக்கு இன்னும் இந்த ஞாபகம் இருக்குது அந்த படம் பதிஞ்சிருக்கு இன்னும் அந்த வீட்டில் பூஜை ரூம் இருக்கும் சின்ன வீடு தான் அது குட்டி இது அதில் வந்து படம் மாட்டியிருப்பாங்க இந்த ரெண்டு பக்கம் இந்த காஞ்சி சங்கராச்சாரியார் இந்த பக்கம் இந்த பெரிய சங்கராச்சாரியார் இந்த பக்கம் இந்த அப்பா இவரில் இந்த புது இப்போ இருக்கார் அவரில் அது மா படம் வச்சுருப்பாங்க அதுக்கு இடையில் வந்து சங்கராச்சாரியர் மேலே இருப்பார் இப்படி ஒரு ஓவர் சைஸில் பெரிய இது அதுக்குள்ளே இது எழுதியிருக்கும் நல்லோர்கள் சேர்க்கையால் பற்றின்மையும் இந்த ஸ்லோகத்தை எழுதி எழுதியிருப்பாங்க நல்லோர்கள் சேர்க்கையால் பற்றின்மையும் பற்றின்மையால் மயக்கமின்மையும் மயக்கமின்மையால் மனச்சஞ்சலமின்மையும் மனச்சலமின்மையால் ஜீவன் முக்தியும் அடையப்படுகிறது அப்படின்னு எழுதியிருக்கோம் எனக்கு அது ஞாபகம் இருக்கு அது ரொம்ப அது அப்படியே அந்த டிரான்ஸ்லேஷன் ஞாபகம் இருக்கு இத்தனையோ வருஷம் கண்டிப்பாக இருபத்தஞ்சு வருஷம் இருக்குது பார்த்து அது அன்னைக்கு பார்த்து இன்னைக்கு மனசில் இருக்கு நல்லோர்கள் சேர்க்கையால் பற்றின்மை பற்றின்மையால் மயக்கமின்மை மயக்கமின்மையால் சஞ்சலமின்மை சஞ்சலமின்மையால் ஜீவன் முக்தியையும் அடைகிறார்கள் நான் இன்னும் கொஞ்சம் பண்ணி சொல்லலாம் நிறைய இருக்குங்கிறது இன்னைக்கும் தெரியுது மகத்துவம் இருந்திருக்கு அந்த வாக்கியத்துக்கு இதே ஸ்லோகம் சரி நிறைய சொல்லணும் இதுக்கு இந்த ஸ்லோகத்துக்கு சத்து சொன்னா நல்ல சங்கஹான்னு சொன்னால் சேர்க்கை நல்லவர்களோடு சேர்ந்திருப்பது நல்லவங்களோடு சேர்ந்தாலே நல்லதெல்லாம் வரும் நல்லாரை காண்பதும் நன்று நல்ல நல்லார் சொல் கேட்பதும் நன்று நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்று அவரோடு இணங்கி இருப்பதுவும் நன்றே சொல்லுவாங்க நன்று அப்புறம் வந்து தீயாரை காண்பதும் தீதி அது வேறு இருக்குது அது நல்லவங்களை பார்க்கறதுனால எத்தனையோ பிரயோஜனம் இருக்குதுன்னு நிறைய சாஸ்திரங்கள் திரும்ப தத் சங்க மகிமா அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்காங்க நான் அதை சொல்ல ஆரம்பித்தா நிறைய வந்துடுவது இதோடு நிறுத்தி சத் சங்க மகிமையை பற்றி நிறைய ஸ்லோகங்கள் உண்டு ஆக சத் சங்கிறதுக்கு நல்லவர்களோடு சேருவது ஏனென்றால் மனம் சார்ந்ததின் வண்ணமாவது இந்த மனசு இருக்கே எதை சார்ந்திருக்கோ அதுவாக தான் இருக்கும் நம்ம அசத் சங்கத்தில் சேர்ந்தால் அசத்தாயம் சத் சங்கத்தில் சேர்ந்தா சத்தாயது பிச்சை கோத்திரம் அறிந்து பெண்ணை கொடுக்க பெண்ணை கொடுக்கிறது அவங்களே போயிடுறாங்க அது வேற விஷயம் இடையில பேசி சாக்குன்னு ஏதாவது சொல்றதா அதனால் அதனால் எல்லாத்துக்கும் வந்து அதுக்கு கிரமம் இருக்குது சேரும் இடமறிந்து சேர் இடமறிந்து சேர் அது மனசுக்கு அப்படி ஒரு சுவாவம் அது எங்கே இருக்கோ அது வா அதோடு சேர்ந்துடும் சேருவாரோடு சேர்ந்தால் சந்தனக்கட்டையும் கெட்டு போகும்னா சந்தனக்கட்டையை கூட அதுக்கு வேறு ஏதாவது சேர்ந்து அதோட அந்த சந்தனக்கட்டையோட மகிமை போயிடும் ஆனால் இங்கே சொல்கிற சத் இருக்கே இது சத் இந்த சத் சங்கம் நல்லவங்களோட சேர்றதுங்கிறது வான்னு சாது ஜனங்களுடைய சேர்க்கை அது வந்து தர்மத்தை தெரிஞ்சுக்கிறவங்க சத் சங்கத்தில் இருக்கிறவங்கெலாம் தர்ம உண்மை பேசுகிறவங்க நல்ல குணம் உள்ளவங்க கோபதாபம் இல்லாதவங்க அது மாதிரி தர்ம ஆனால் இந்த சத் இந்த இடத்துல இன்னும் ஆழமான அர்த்தம் சொல்லணும் சது என்கிற சப்தத்துக்கு ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குரு சத்சங்கு சொன்னா ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குருன்னு அர்த்தம் ஏன்னா இதுக்கு முதல் என்ன சொல்றது தத்துவம் சிந்தையான்னு சொல்றது தனியா சிந்திக்காதேன்னு அடுத்த ஸ்லோகம் சொல்றது தனியா திங் பண்ணியான குழப்பம் அதிகமாகிடும் உபனிஷத்துக்கள்லாம் சொல்லுகிறது தத் விஜானார்த்தம் குருமே அபிகச்சேத்துன்னு சொல்லுகிறது தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷனை சேவையான்னு சொல்லுகிறது தத்துவத்தை நீயாக சிந்திக்காதே தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சத்குரு வேணும் சத்குரு இல்லாம சிந்திக்கக்கூடாது சத்குருவனுடைய உதவியோடு சிந்திச்சாலே குழப்பம் வரும் நமக்கு பக்கம் இல்லைனா அது ரெண்டு பக்கம் இருக்கு குருவும் சரியா டீச் பண்ணணும் நாமளும் சரியா இருக்கணும் உணர்த்துவது என்பது உணர்வோர் மாட்டேன்னர் தொல்காப்பியர் அதாவது நம்ம உணர்த்தினாலும் உணர்றவங்களும் தகுதியோடு இருக்கணும் அப்படி இல்லைன்னா கம்யூனிகேஷன் கேப் வந்துடும் சொல்ற விஷயம் மெசேஜ் போய் சேராது என்ன நாம் சொல்லணும்னு நினைக்கிறோமோ அந்த சொல்ற விஷயம் கரெக்டாக அவங்களுக்கு போய் சேராது புரியாது அப்புறம் கேப் இருந்துட்டே இருக்கும் ஆகையினால சத்குருங்கிற தத்துவத்தை வந்து முறையா சிந்திக்கணும் அப்படி முறையா சிந்திக்கிறதுக்கு குரு வேணும் அப்போ சத்குருன்னா என்ன அர்த்தம்னா சத்து குரும்பாங்க நார்த் இந்தியாவில் எப்போ பார்த்தோன்னா சத்து குரு சத்து குரு சத்குருன்னு போகணுமே கொஞ்சம் மென்மையாக சொல்லுவோம் அவங்களும் மென்மையாக தான் சொல்லுவாங்க அங்கே தக்காரா கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் சத்துகுரு இப்போ இங்கே சத்குரு சத்குருன்னா சத்துங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா சத்சங்கா சத்குரு சங்கஹா சத்குரு சங்கா சத்துங்கிற வார்த்தைக்கே இந்த இடத்துல குருன்னு அர்த்தம் பண்ணிட்டோம் சத் சங்காங்கிறதுக்கு என்ன அர்த்தம் குரு சங்கஹா குருவோட சேர்ந்து இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் குரு கிட்ட சிஷியனாக இருந்து படிக்கிறது குருவிடம் சிஷ்யனாக இருந்து படிப்பது வேதாந்தத்தை தெரிந்து கொள்வது தத்துவத்தை தெரிந்து கொள்வதற்காக சத்சங்கத்தை நாடுவாயாக சத்சங்கத்தை நாடுவாயாக என்பதன் பொருள் நல்ல சாஸ்திரம் அறிந்து அந்த சாஸ்திரம் சொல்லுகின்ற தத்துவத்திலே நன்கு நிலையோடு இருக்கிற ஒருவரை நீ அணுகுவாயாக என்பது பொருள் அப்படி சத்சங்கத்தில் இருந்தியானா உனக்கு உண்மையும் புரியும் அவங்களுக்கு எப்படி பற்று அது மாதிரி உனக்கும் பற்று தன்மை வரும் ஆனால் இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமானது என்னென்னா குரு கூடவே இருந்தால் தெரியும் நீங்கள் ஒரு மணி நேரம் குருலாம் இருக்கார் பாருங்க ஒரு மணி நேரம் குருன்னு அதுக்கப்புறம் அவர் தான் அவரும் வீட்டுக்கு போயிடுவார் நம்மளும் போயிடுவோம் அப்புறம் வந்து பற்று இருக்கா இல்லையாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது குருவுக்கு குரு கூடவே இருந்து பார்த்தா தான் தெரியும் எத்தனை விவகாரம் பண்ணுறார் ஒரு ஒரு விவகாரத்தை எப்படி டீல் பண்ணுறார் டீல் பண்ணுறதுக்கு இடையில் அவருக்கு உண்மையிலேயே பற்று இருக்கா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்போ தானே கண்டுபிடிக்க இல்லை ஒரு மணி நேரம் நம்ம க்ளாஸுக்கு வர்றோம் முடிஞ்சு போகணுன்னு போயிடுறோம் அனுவு உடனே அப்போ எப்படி நமக்கு பற்றின்மையை கற்றுக்கிறது அதான் பரவாயில்ல அணுகிறத்துனால கிடைக்கணும் இது வேறு விஷயம் ஆனாலும் கூட அது குரு கூடவே இருந்தது சத்சங்கிறது சத்சங்கத்தை விட்டு பிரியப்படாது சாஸ்திரத்தில் சொல்லிருக்கு அப்படி சத்சங்கம்லாம் வைக்க முடியுமா அதுக்கு ஆசிரமத்தில் சேரணும் ஆசிரமத்தில் சேரணுன்னா அதுவும் தேனி ஆசிரமத்தில் சேரணும்னா அதுக்கெலாம் ரூல் நிறைய இருக்குது தத்துவதரிசினி சபாவுக்கு வேறு விஷயம் அங்கே வரணும்னா அங்கே ரூல் வேறது ஆசிரமத்தில் இன்வெட்டாக இருக்கிறது வேறு விஷயம் ஆசிரமத்துக்கு வந்து கிளாஸுக்கு வந்துட்டு வர்றதுங்கிறது வேறு விஷயம் ஆசிரமத்துலேயே இன்வெர்ட்டாக இருக்கணும்னா அது வேறு விஷயம் அப்படி இருந்தால் அந்த மாதிரி இருந்தால் தான் ஆசிரமம்ங்கிறதுக்காக சொல்லலை பொதுவாக சொல்கிறேன் நல்ல நமக்கு இந்த பற்றின்மை வரணும்னு சொன்னால் குருவினோட குரு கூடவே இருக்கணும் குரு கூடவே இருக்கிறதுனால நமக்கு எவ்வளோ பிரயோஜனம் இருக்குது அதாவது நமக்கு வந்து சாஸ்திரத்தில் பரமஸ்ரத்தை வருது அவரை பார்த்து குணங்களை எல்லாம் நிறையா அபிவிருத்தி பண்ணிக்கலாம் நல்ல வேல்யூஸ் எல்லாம் டெவலப் பண்ணிக்கலாம் என்ன கிடைக்கிறது சாஸ்திரத்தில் ஷத்தை நாள்தோறும் வளருகிறது இந்த சாஸ்திரங்களில் நமக்கு நம்பிக்கைங்கிறது நல்ல அபிவிருத்தி ஆகிறது அது மாத்திரமல்ல நல்ல குணங்களையெல்லாம் அவரிடமிருந்து நாம் வந்து ஆடியோவை காட்டிலும் வீடியோவுக்கு எஃபெக்ட் அதிகம் நேராக பார்க்குறோம் எப்படி இருக்காருன்னு இது புஸ்தகத்தில் வந்து பற்று இல்லாமல் இருப்பது பற்று இல்லாமல் இருப்பது பற்றுகை பற்றான் பற்றினை அப்பற்ற பற்றுகை பற்றற்ற கண்ணே பிறப்பிருக்கும் அப்படின்னு அந்த பாட்டெல்லாம் பாடிவிடலாம் திருக்குறள் எல்லாம் படிச்சு விடலாம் ஆனால் எப்போன்னு அங்கே தெரியும் பால்காரன் வந்து பாலில் தண்ணி நிறைய ஊற்றி கொடுக்குற போது பற்றற்ற தன்மையோடு அவன்ட்டு எப்படி பேசுவீங்க என்ன அப்போ அது அங்கே தான் இருக்குது விவகாரமே ஆரம்பிக்கும் அப்போ அந்த பற்றற்ற தன்மையை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் எல்லாம் பெரிய சும்மா பேச்சு இல்லையே சாஸ்திரம் படிக்கிறதுலாம் நமக்கு நடைமுறைக்காகத்தானே படிக்கிறோம் அந்த உண்மையை தெரிஞ்சு அதை எப்படி நமக்கு துக்கம் இல்லாமல் வாழணுங்கிறது சாஸ்திரம் படிக்கிறோம் நம்முடைய எய்மே என்ன துக்கம் மனசை பாதிக்கக்கூடாது இன்பமும் துன்பமும் நம்முடைய மனசை பாதிக்கக்கூடாது அதுக்காக தானே படிக்கிறோம் அப்போ சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது நீ பற்று இல்லாமல் இருக்கணும்னு சொல்லுது பற்று இல்லாமல் இருக்கணும்னு சொன்னால் உண்மை தெரியணும் குரு கூட இருந்தால் தான் உண்மை தெரியும் குணங்கள் எல்லாம் வரும் இப்போ அதனால் என்ன சொல்கிறார் குருவனிடத்தில் வந்து நீ போய் தெரிஞ்சிட்டேன்னா தத்துவம் தெரிஞ்சிடும் தத்துவம் தெரிஞ்சுட்டா அத்தவத்தில் பற்று போயிடும் அதுதான் கனெக்ஷன் உண்மை தெரிஞ்சிடுத்துன்னா பொய்யில் நமக்கு பற்று போயிடும் பொய்யவே உண்மை நிலவோ நினச்சிட்டு இருக்கோம் நாம நாம என்ன நினச்சிட்டு இருக்கோம் பொய்யை தானே உண்மை நினச்சி பிடிச்சிட்டு உட்காந்துட்டுருக்கோம் பொய்யை உண்மையு நினச்சி பிடிச்சிட்டு கொண்டு உட்காந்துருக்கிறதுனால உண்மையை உண்மை பொருள் எதுன்னு தெரிந்து கொண்டு விட்டால் பற்று என்ன ஆகிடும் உண்மை பொருளுக்கு போயிடும் உண்மை பொருளுக்கு பற்று போயிடுச்சுன்னு சொன்னால் பொய்ப்பொருளில் இருக்கிற பற்று ஆட்டோமேட்டிக்காக விளையிடும் தானாகவே நீங்கிவிடும் ஆகவே மெய்ப்பொருளை அறிந்து கொள்வது குருவின் மூலமாகத்தான் முடியும் ச்சத்தின் வாயிலாகத்தான் நாம் மெய்ப்பொருளை அறிகிறோம் சத்சங்கத்தின் வாயிலாக மெய்ப்பொருளை அறிந்த மாத்திரத்திலேயே பொய்பொருளின் மீது நமக்கு உள்ள பற்று அப்பொழுதே குறைந்து போகிறது ஞான நிஷ்ட ஏற்பட ஏற்பட என்னாகிறதுனா ரசவர்ஜம் ரசோபிய பரம் திருஷ்டவா நிவர்த்தே ஸ்லோகத்தை ஞாபகப்படுத்தி பாருங்க விஷயா வினிவர்த்தன் தேகாரஸ்ய தேஹினா ரசவர்ஜம் ரசோப்பிய பரம் திருஷ்டுவா நிவர்த்தத்தை அந்த விஷயாக வினிவர்த்தன் நம்ம வந்து அதெல்லாம் வந்து ஒருவேளை குருக்கிட்ட போய் இருக்கிறதுனால மேலெழுந்தவாரிய பற்ற விட்டுருக்கோன்னு வச்சுங்களேன் குருக்கிட்ட போய் விஷயத்தை தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க நமக்கு அந்த மேலெழுந்தவாரியாக இருக்கிற பற்றின்மை நீங்கி ஆழமான பற்றின்மை ஏற்பட்டுவிடும் முதல்ல படிக்க போகிறதுக்கே மேலெழுந்த வாரியான பற்றின்மை வேணும் சில தியாகம் பண்ணிட்டு தான் வரணும் இப்போ ஒத்தனை மணி வரணும்னு சொன்னால் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால தானே அதை விட்டுட்டு வரோம் எத்தனையோ இருக்குது இதுக்கு முன்னாடி நம்ம இல்லையா அப்படி அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு தானே வரோம் எத்தனையோ விஷயங்களை வேண்டாம் அப்போ என்ன அர்த்தம் நம்ம உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்போ உண்மையை தெரிஞ்சுக்க ஆசைப்படும் போது நமக்கு மேலெழுந்த வாரியாக ல்லாமல் இருந்தூட ஆழமாபிமானம் இருக்கும் ஆனால் அதனால்தான் பகவான் சொன்னார் பரம் திருஷ்டுவா ரசகாப்பி நிவர்த்தது உண்மை தெரிஞ்சதுக்கு பிறகு இந்த பற்றின்மை ஸ்ட்ராங்கல் உண்மை தெரிந்து கொண்டவுடன் பற்றின்மை ஆழமாகிவிடுகிறது குருவை நாம் சென் குருவை குருவை அணுகும் பொழுது நம்மிடம் இருக்கிற பற்றின்மை ஆழமானது அல்ல மேலெழுந்த வாரியாகத்தான் இருக்கிறது என்றாலும் ஆழமாக இருக்கிறதுன்னு சொன்னால் கூட அது இன்னும் நன்கு ஆழப்படுவதுங்கிறது தத்துவஜானத்திலாம் தான் தத்துவஜானத்தில் ஏன்னால் வைராக்கியம் தான் குவாலிஃபிகேஷன் வேதாந்தம் படிக்கிறதுக்கே ஆனால் வேதாந்தம் படித்த பிறகு வைராக்கியம் பூர்ணமாகிடுது பரிபூர்ணமாகிவிடுது வேதாந்தத்தை படித்ததுக்கு பிறகு தான் எல்லா வேல்யூஸுக்குமே பூர்ணத்துவம் வரும் அது வரைக்கும் பூர்ணத்துவம் அப்படி விட்டால் எங்கேயோ போயிடுவது இந்த எலாஸ்டிக் மாதிரி விட்டா பழனும் சுருங்கிடணும் அது இப்படி பிடிச்சிட்டுருக்கிற வரைக்கும் இந்த நாய் வாழ் நிமித்திர தான் விட்டா பழனும் அடங்கணும் ஆனால் வேதாந்த தத்துவம் புரிஞ்சதுக்கு பிறகு அது ஸ்டடி ஆகிடும் அது முறையாக படிக்கணும் அதனால தான் சொல்கிறார் சத்சங்கத்வே சதி நிசங்கத்துவம் பவதி நல்லவர்களோடு சேர்வோமையானால் நமக்கு பற்றின்மை வரும்னா என்ன அர்த்தம் நல்ல குருவினிடம் சென்று தத்துவத்தை நான் யார் இவ்வுலகம் என்றால் என்ன கடவுள் என்றால் என்ன வினை என்றால் என்ன வினை பயன்கள் ஏன் இப்படி இருக்கிறது இது போன்ற பல விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்ட மாத்திரத்திலேயே நீங்கள் அந்த எட்டாம் ஸ்லோகத்தை மனசில் வச்சுட்டேதான் இதை படிக்கணும் அவர் சொன்னார் தத்துவத்தை நினைச்சு பாருன்ன தத்துவத்தை நினைக்கிறது நீயா நினைக்க கூடாது குருவினுடைய உதவி வேணும்னர் அப்போ நிச்சங்கத்துவம் பத்து பற்றின்மை வந்து விடுகிறது சரி பற்றின்மை வந்தா என்ன ஆயிடும் நிசங்கத்வம் பிசங்கத்வே சத்தி நிர்மோகத்துவம் நிசங்கத்துவம் சொன்ன பற்றின்மை இப்பதான் பார்த்தோம் நிர்மோகத்துவம் சொன்ன விவேக அபாவம்னு ஒன்று இருக்குது அதுக்கு பேர் மோகம்னு பேர் மோகங்கிற மோகமின்மை மோகமின்மைங்கிறது வந்துவிடும் மோகம்ங்கிறது என்ன அனித்தியமான பொருளை வந்து நித்தியம்னு நினைக்கிறதா மோகம் பொய்பொருளை உண்மைன்னு நினைக்கிறதா மோகம் அந்த மோகம் நீங்கி விடுகிறது என்ன அந்த அவிவேகங்கிறத மோகத்துக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் இங்கே சம்ஸ்கிருதத்திலே அவிவேகம் அவிவேக அபாவா என்னன்னு அர்த்தம் விவேகபாவம் அதாவது விவேகமும் அர்த்தம் சொல்லணும் விவேகமும் திருடமாகிறது நிசங்கே சதி நிர்மோகம் பதி மனசில் வந்து எந்த விதமான இதுவும் இல்லை அந்த குழப்பங்கள்லாம் ஒன்றும் கிடையாது மனசில் குழப்பங்கள் எதுவும் இல்லை தெளிவாக இருக்குது எது தர்மம் எது தத்துவம்ங்கிற விஷயத்தில் கன்ஃபியூஷன் கிடையாது ஏன்னா குருக்கிட்ட போய் படிக்கிறோம் கிரமமாக சம்பிரதாயமாக அனாதிகாலமாக இருக்கக்கூடிய வித்யை அதை கிரமமாக சொல்லிக் கொடுக்குற முறையில் சொல்லிக் கொடுத்த உடனே ஜானம் ஒர்க் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆகையினால என்ன ஆகிறதுன்னு சொன்னால் குழப்பங்கள் அகன்று விடுகின்றன நிர்மோகாங்கிறதுக்கு ரெண்டு மீனிங் சொல்கிறேன் முதல்ல என்ன சொன்னேன் விவேகம் உறுதியாகிறது வைராக்கியம் உறுதியாகிறதுன்னு சொன்னோம் இப்போ அடுத்த மீனிங் என்ன இங்கே அடுத்த நிர்மோகாங்கிறதுக்கு இன்னொன்று குழப்பங்கள் அகன்று விடுகின்றன கிளாரிட்டி பிரசாதம் வந்துவிடுறது மனசுக்கு நிர்மோகத்துவம் பவத்தி நிர்மோகத்வே சத்தி நிஷல தத்துவம் பவத்தி மனசில் சஞ்சலமே இருக்கிறது இல்லை சஞ்சலம்னா என்ன சுகதுக்கா துக்கம் வந்தால் ஆடி போயிடுறோம் சுகம் வந்தால் ஆடுறோம் சுகம் வந்தால் ஆடுறோம் துக்கம் வந்தால் ஆடி போயிடுறோம் எல்லாம் பாஷை தான் ஆடி போயிட்டான்ப்பா அந்த கஷ்டத்தில்ங்கிறாங்க இதுக்கும் ஆடுறதான் அதுக்கும் ஆடுறதான் பாருங்கள் அந்த அந்த துவனி அந்த ஸ் அந்த அந்த அந்த ஸ்ருதிக்கு அந்த துவனிக்கு வித்தியாசம் இருக்குது ஆடி போயிட்டான் தான் அதெல்லாம் கிடையாது மை அதாவது இது என்னென்னா நிச்சய தத்துவம்னா சமத்துவம்னு இருக்கோம் மைண்டு வந்து ஸோ பேலன்ஸ்டு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை அளவுக்கு மீறி நம்ம லிமிட்டுக்கு மேலே எடுத்துட்டால் தானே நமக்கு தலைவலி யோசிச்சு பாருங்க நமக்கு என்ன சக்தியோ அதை மாத்திரம் பண்ணினா போக முடியும் அளவுக்கு மீறி ஆசைப்பட்டு அதுக்காக இழுத்து போட்டுண்டு அதை சரியாக பண்ண முடியாமல் திண்டாடி அப்புறம் மனசில் என்னென்னா என் தலைக்குள்ளே நூறு எறும்பு ஊறுற மாதிரி இருக்குன்னா ஏன் ஊராது ஒரு ஒரு சைக்கி பேஷண்ட்டு ஒரு சைக்காலஜிஸ்ட போகிறாங்க எனக்கு வந்து தலைக்குள்ளே அப்படியே நூறு எறும்பு ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு பெரிய ஒரு ஒரு அனுபவம் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது இவர் சைக்காலஜிஸ்ட்டு வந்து யோசி அந்தம்மாவோடய வேலையெல்லாம் கேட்குறார் என்ன பண்ணுவீங்கன்னா ஐயோ வேலையா ஏன் கேட்குறீங்க அப்படின்னு அந்தம்மா எல்லாம் வர நேரம் பண்ணுது வீட்டில் இருக்கிற வேலை இந்த குழந்தையை அனுப்புறது அந்த இது எல்லாம் வரிசையாக எல்லாம் கதையெல்லாம் சொல்கிறது அவர் புரிஞ்சுக்கிட்டார் இது என்னென்னு என்ன சொல்லிட்டாருன்னா ஒரு வாரம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டில் சொல்லிட்டாங்க இந்த அம்மா ஒரு வேலையும் கொடுக்க கூடாதுட்டாங்க ஒன்றும் பண்ணல ஒரு மருந்தும் வெறும் தண்ணி குடிங்க வேலை விலைக்கு சாப்பிடுங்க டிவி பாரு ஒரு வாரம் கழிச்சேன் டாக்டர் சரியாக போச்சு டாக்டர் அதுதான் போய்ட்டு வரும் அப்புறம் வீட்டுக்கு போன அப்புறம் சில கண்டிஷன்ஸ் இப்படிலாம் பண்ணணும் இவ்வளோதாம்மா இதுதான் உண்மை இதுதான் நடக்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியாதுலாம் எங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் உங்களுக்கு இனிமேல் தெரிய போகிறது அவ்வளோதான் இதுதான் உண்மை அப்புறம் தலைக்குள்ளே ஊறுதும்பாங்க கண்ணில் தண்ணியாக வருதும்பாங்க எல்லாம் என்னென்ன எல்லாம் ஸ்ட்ரெஸ் அந்த மனசு உள்ள வேலை அதிகமாக இருக்கா ஆசை வேறு அதிகம் அதனால் படுற அவஸ்தையும் அதிகம் எல்லாமே சேர்ந்து என்ன நிம்மதி அவுட்டு எல்லாம் வெளியில் மாத்திரம் தான் எல்லாம் வந்து நல்லா அட்ரஸ் பண்ண எல்லாம் வெயும் சிரிப்போமே தவிர உள்ளே முழுக்க உள்ள முழுக்க ப்ராப்ளம் நான் உங்களை சொல்லலை நான் சொல்கிறேன் பொதுவாக சொல்கிறேன் உங்களை சொல்லலை நம்ம தான் தத்துவ தரிசினியா இருக்குமே அதனால் நம்மளை பற்றி இல்லை பொதுவாக சொல்கிறேன் சொல்லுவாங்க ஆளை பார்த்து மயங்காதப்பா ஊதுகாமாலேன்னா என்னமாதிரி நினச்சுன்னு இருக்கோம் ஆனால் இது என்ன அப்படி ஆகிருந்த இழந்த பழம் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்க பாருங்க உள்ளே பிரிச்சிங்கன்னா ஒரே புழு அது மாதிரி மனசு முழுக்க நிறைய ப்ராப்ளம் டிஸப்பாயிண்டட் நிறைய ப்ராப்ளம் மனசுக்குள்ளே ஸ்ட்ரெஸ் இருக்குது டிப்ரெஷன் இருக்குது எல்லாம் இது அதனால் என்னென்னா அதில் வந்து துக்கம் வந்து துக்கம் அதிகமாக பண்ணி அனுபவிச்சு அனுபவித்து ஏதாவது சரி பண்ணிக்கணுன்னா கூட முடியாமல் போய்டுற சில புத்திக்கு வந்து சிந்தனா சக்தியும் போயிடுது அதுதான் பெரிய கஷ்டம் இந்த புத்தி சிந்திக்கிறதுக்கு புத்தி இருக்கணும் இல்லையா அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸாக டைம் பண்ணி கொடுத்தா தானே செய்யும் அது வேலை அதுக்கே நேரம் இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும் அவ்வளோதான் முடியும் அதனால் எதுக்கு சொல்கிறார் நிச்சல தத்துவம் நிச்சல தத்துவம்னு சொன்னால் அந்த சமத்துவம்னு அர்த்தம் மனசு ரொம்ப குழப்பம் இல்லாதனால எப்படி இருக்கும் மனசு சமத்துவமாக இருக்குது அப்போ ஞானம் ஞானத்தினால் பற்றின்மை ஞானந்தான் கணக்கு கடைசியில் பார்த்தா எல்லாத்துக்கும் மூலம் ஞானந்தான் குருவினிடத்திலேருந்து பெற்றது என்ன தத்துவ ஞானம் தத்துவ சிந்தனம் தத்துவ சிந்தனம் யாருடைய சங்கத்தினால கிடச்சிது குருவினுடைய சங்கத்தினால் கிடச்சிது குருவினுடைய சங்கத்தினால் தத்துவ சிந்தனம் கிடைச்சதினால தத்துவத்தை நன்றாக சிந்தித்து தெரிந்து கொண்டதுனால தத்துவச்சிந்தனேன தத்துவானம் பதி திந்தனேன தத்துவானம் பவதி சாஸ்திரங்களெல்லாம் சிந்தனை பண்ணுறதுனால என்ன கிடைக்கிறது ஞானம் கிடைக்கிறது தத்துவம் பக்தி தத்துவானேன அசங்கத்துவம் பவதி நிர்மோகத்துவம் பக்தி நிச்சல தத்துவம் மனசு ரொம்ப சாந்தமாக இருக்கு சசாந்தி மாப்னோத்தி நகாம காமி சகா சாந்தி மாப்னோத்தி அதனால தான் பகவான் மோட்சம்னு சொன்னால் யாருக்காவது இதாக இருக்குமோன்னு நினச்சிருந்தால் சாந்தின்னு சொல்லிவிட்டார் சாந்தினா யார் வேணாலும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க அதனால மோட்சம் அப்படி இப்படின்னு போட்டோம்னா முக்தி சஹா லபத்தை ஏதாவது வேர்டு போட்டார்னு வச்சோங்களேன் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்னு சொன்னால் சஹா சாந்தி மாப்னோத்தி யார் தான் விரும்ப மாட்டார்கள் எல்லோருமே அமைதி விரும்பிகள் தான் அமைதி விரும்பி அப்படின்னு பேர் வைக்கலாம் ஒரு குழந்தைக்கு அமைதி விரும்பி சாந்தே சா சாந்தே பேர் வைக்கணும் ஷமே சுஹு சாந்தே ஒரு பேர் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு அப்படின்லாம் வரப்போகுது இப்போ வந்து நம்ம ரெடியாக இருப்போம் நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி மனசு ரொம்ப பிரசாதமாக இருக்குதுன்னு வச்சு ஏன்னா அது வந்துட்டே இருக்குது வீடு முழுக்க பக்கம் தட்டுறாங்க இந்த பக்கம் வந்து சத்தம் போடுறது அங்கங்கே எல்லா பக்கம் இருக்குதுன்னு வச்சோங்களேன் அப்படி இருந்தும் சாந்தாந்தம் சிவம் அத்வைத்தம் பேசாமல் இருக்காங்க நிச்சலத்தை அதுதான்ப்பா ஜீவன் அப்படி இந்த உலகத்தில் இருக்கமே இந்த மனசு சாந்தத்தோடு எப்பவும் சுகம் வரும் பொழுதும் துக்கம் அந்த ஞானத்தினால் சாந்தமாக இருக்கும் இல்லையா அது வந்து கர்மத்தினால் சாந்தமாக இருக்கிறது வேற இப்போ டிவியை பார்த்து ரிலாக்ஸ் பண்ணுறோம் இல்லையா அதெல்லாம் கர்மத்தினால பண்ணுற சாந்தம் ஒன்றும் விஜ்தம் கிடையாது என்ன இருக்குது ஞானம் இருக்குது அஜானத்தினால்தான் பார்த்து உட்காந்துருக்கோம் அதனால் அங்கே ஒன்றும் சாந்தம் கிடையாது ஆனால் இது அறிவினால் உண்டாகிறது புத்தினால் உண்டாகிறது ஞானத்தினால உண்டாகிறது வேத இது கீதை சொல்லும் கடைசியில் சாந்திம் நிர்வாண பரமாம் மற்ற ஏதோ வேறு இடத்துல சொல்லுவார் நிர்வாண பரமாம் ம்சம்ாமதி கச்சி அந்த நெரு பெரிய சாந்தியை எங்கிட்டருந்து அடையிறான்னு சொல்கிறது அது வந்து ஜீவன் முக்தி ஜீவன் முக்தி தான் அர்த்தம் வாழ்ந்து கொண்டு இருக்கும் துயரங்கள் அனைத்திலிருந்தும் விடுபட்டவனாக இருக்கிறான் அவனை வந்து இன்பமும் தாக்குறதில்ல துன்பமும் தாக்குறது துன்பம் தாக்கிறது இல்லையு மாத்திரம் போறாது இன்பமும் தாக்குறதில்லன்னு சொல்லணும் ஏன்னா துன்பம் தாக்கிறது இல்லைங்கிறது கூட பரவாயில்லை இன்பம் தாக்காமல் இருக்க தெரியணும் இல்லாட்டி என்ன ஆகிடுவோம் இன்பத்தை தேடி ஓடுவோம் இன்பம் தாக்க ஆரம்பித்தாச்சுன்னா இன்பம் எங்கே கிடைக்குமோ அங்கே தான் இருப்போம் இன்பம் எங்கே கிடைக்குமோ அங்கே தான் போவோம் துன்பம் இருக்கிற இடத்துக்கு போக மாட்டோம் அதுக்காக வேண்டி துன்பம் இருக்கிற இடத்துக்கு எல்லோரும் போ இன்பம் தேடி போங்கன்னு அர்த்தம் கிடையாது இன்பம் துன்பம் எது வந்தாலும் சரி அது அதுக்குத்தான் இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் படிக்கிறது சமது சுகஸ்வஸ்தமலோஷ்டாஸ்ம காஞ்சன வருது துல்லிய பிரியா பிரியோ தீர துல்லியந்தாத்மசம்ஸ்துதி மாநாபமானியா துல்லியோமித்ராபக்ஷயோ உங்களுக்கு தெரியாது அதனால தான் நான் சொல்லியிருக்கேன் சர்வாரம்பரித்தியாகி இது வந்து இது வந்து பதினாலாவது அத்தியாயம் கீதையில் குணாதீத்தனுடைய லக்ஷணம் சொல்கிறார் பகவான் இல்லை சமதுக்குகஸ்வஸ்தா சமலோஷ்டாஸ்ம காஞ்சனஹா நீங்கள் இது கேட்டால் இதை விட்டால் சொல்லிவிடுவீங்க நீங்கள் பன்னெண்டாவது அத்தியாயம் அங்கே இருக்குது இதே மாதிரி ஸ்லோகம் அங்கே இருக்குது அத்வேஷ்டா சர்வபூதானா மைத்ரகருண ஏவச்சா நிர்மமோ நிரகங்காரா சமதுக்குகாட்சமின்னு இருக்குது சொல்ல தெரியாத சொல்ல வைக்கணும் ஆக நிச்சல தத்துவே அத்தமான ஸ்லோகம் இது இந்த பஜகோவிந்தத்தில் இருக்கிற ஸ்லோகங்கள் எல்லாமே அத்தம் ஆனால் இதுதான் காரணத்தை சொல்றது கரெக்டாக நீ வந்து குருக்கிட்ட போய் தத்துவத்தை தெரிஞ்சுட்டியானா அப்புறம் எல்லாம் குருபினா ஞானு நகி பாட்டு இந்தியாவிலாம் பினாம்பாங்க சரி அவ்வளவு சீக்கிரம் சம்சாரம் போயிடுமா என்ன ஒருத்தன் கேட்பான் அவ்வளோ சீக்கிரம் இந்த சம்சாரம் நீங்கிடுமா என்ன எத்தனை வருஷமாக இது இருந்துட்டுருக்கு ரொம்ப வருஷமாக நான் துன்பப்பட்டு இப்படியே அழக பழகி போயிட்டேன் இதில் லேசில் வந்துருமா சுவாமி இந்த ஞானமும் ஜீவன் முக்தியும் சற்சங்கமும் சத் சங்கத்தினால் நிச்சங்கமும் நிஷ்சங்கத்தினால் நிர்மோகமும் நிர்மோகத்தினால் நிச்சல தத்துவம் நிச்சல தத்துவத்தால் ஜீவன் முக்தியும் எளிதிலே அடைந்து விட முடியுமோ அப்படின்னு நமக்கு தோன்றுறது இதெல்லாம் சர்வ சாதாரணமான அது வந்து ஆளை பொறுத்தது ஐயே மெத்த கடினம் ஐயே மெத்த சுலபம் இது கடினம்னு சொல்லலாம் சுலபம்னு சொல்லலாம் ஆழ பொறுத்த விஷயம் அது ஏன்னா சங்கராச்சர் அடுத்த ஸ்லோகத்தில் இந்த ஸ்லோகத்தில் இந்த ஸ்லோகத்தை நான் ரொம்ப முக்கியமாக நினைக்கிறேன் இந்த ஒம்பதாவது ஸ்லோகம் ரொம்ப இம்பார்ட்டன் நினைக்கிறேன் நான் ஏன்னா இதுல தான் இந்த சத் சங்கம்ங்கிறது சொல்லியிருக்கு நிறைய பேர் சத் சங்கத்துக்கு நல்லவங்களோட சேர்றதுங்கிற அர்த்தம் தான் சொல்லுவார்கள் குருவோட சங்கம்னு சொல்ல மாட்டார்கள் ஆனால் அந்த அர்த்தம் அதில் உட்கார்ந்துருக்கு ஏன்னா சத் சங்காங்கிறது குரு சங்கா குரு சங்கா குரு குரு முகத்தகா சத்சங்கம் என்பது குரு சங்கத்தை குறிக்கிறது குரு சங்கம் என்பது குருவினிடமிருந்து தத்துவத்தை கேட்பதை குறிக்கிறது அப்படின்னு போட்டுக்கணும் சும்மா அவர் காலமரத்துலேருந்து சாயங்காலம் பாத பூஜை பண்ணிகிட்டு இருந்து மாலையை போட்டு நமஸ்காரம் பண்ணினால் பிரயோஜனம் கிடையாது சத் தான் பண்ணிகிட்டு இருக்கேன்னா அது சத் சங்கம் டீச்சிங் குருவுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான கனெக்ஷனே டீச்சிங் சாஸ்திர உபதேசம் சாஸ்திர உபதேசம் இருந்தால் குரு சிஷியனே சாஸ்திர உபதேசம் இல்லைன்னா ஏதோ நல்லவங்க நல்லவங்கள்கிட்ட பழகிறோம் அவ்வளோதான் டீச்சிங் இல்லைன்னு சொன்னால் இந்த குரு குரு சிஷியத்துவம் இல்லைன்னு சொன்னால் கிடையாது நமஸ்காரம் பண்ணுறது முக்கியம் கிடையாது முக்கியம் கிடையாதுன்னா நர்த்தம் அது ஒரு ஒரு அங்கந்தான் ரொம்ப முக்கியம் சாஸ்திர சிரவணம் அதுக்காகத்தானே குரு இல்லாட்டி குருவுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் அவசியமே இல்லையே அடுத்த ஸ்லோகம் சொல்லுகிறது நிச்சயமா தத்துவம் தெரிந்துவிட்டால் சம்சாரம் இருக்காதுன்னு சொல்லுகிறது உண்மை அறியப்பட்டு விட்டால் பிறகு துன்பம் இல்லை இல்லை என்று உறுதி செய்யப்படுகிறது அடுத்த ஸ்லோகத்தில் வயசிகே கஷ் காமிகார சுஷ்கே நீரே तत्वे ீணே விரிவே தே கார வயசி கமவிக்கா சார ீேே விரிவே தே காரம்ோவிந்தம் மூம இந்த ஒன்பதா ஸ்லோகத்தில் இன்னொரு கனெக்ஷன் சொன்னால் நல்லதுன்னு நினைக்கிறேன் திரும்பவும் சொல்றேன் ஆகவே நீ கோவிந்தனை பாடுவாயாக வழிபடுவாயாக கோவிந்தம் பஜங்கிறத கனெக்ட் பண்ணணும் ஆகவே கோவிந்தனை பாடினத்தினால எப்படி மற்றதெல்லாம் வரும்னா நீ கடவுளை குறிச்சு நீ மனமுருகி வழிபட்டாதான் உனக்கு வந்து குருவே கிடப்பர் ஆகையினால இறைவனை வழிபடு இறைவனை தேடு நான் முதலே அதை பற்றி விளக்கமாக சொல்லியிருக்கேன் நீங்கள் அதை பார்த்துக்கணும் நீ கோவிந்தனை பஜித்தால்தான் உனக்கு சத்சங்கம் கிடைக்கும் சத்சங்கம் கிடைச்சாதான் மற்றதெல்லாம் கிடைக்கும்னு நீங்கள் அர்த்தம் பண்ணிக்கணும் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறாருன்னா மெய்ப்பொருள் தத்துவத்தை அறிந்த மாத்திரத்தில் பிறப்பு இறப்பு சூழல் எங்கே இருக்கிறது தத்துவேசாரா சம்சாரகா கஹா சம்சாரகா என்ன அர்த்தம் மறுபடியும் மறுபடியும் பிறந்து இந்த பிறவிச் அல்லது துன்பம்னு போட்டுவோம் ஒன்று பிறவிச்சுழல் அல்லது பிறவி துன்பம் பிறவிச்சூழல் அல்லது துன்பம் சாதாரணமாக இப்போ நம்ம உலகத்தில் அனுபவிக்கிற துன்பங்கள் தத்துவம் தெரிந்த மாத்திரத்தில் ஏது நமக்கு துன்பம் இருக்க போகிறது அப்படிங்கிறது அதுக்கு எக்ஸாம்பிள் மூணு சொல்கிறார் அந்த எக்ஸாம்பிள்லேயும் சில பொடி வச்சு சொல்கிறார் அதுதான் விசித்திரம் சொல்கிறதோ சொல்கிறோம் எக்ஸாம்பிள் சொல்கிறோம் அதுலேயும் கொஞ்சம் பொடி வைப்போம்னு சொல்கிறார் அவர் எசன்ஸ் இந்த ஸ்லோகத்தினுடைய இது என்னென்னா தத்துவே ஞாத்தே தத்துவம் தத்துவே ஞாத்தே சதி சம்சாரா கஹா சம்சாரா கஹான்னு அர்த்தம் சம்சாரங்கிற எக்ஸிஸ்ட் ஆகுமாங்கிறார் சம்சாரங்கிற வார்த்தைக்கு இடம் இருக்குமா துன்பங்கிற வார்த்தைக்கு இடம் ஏது மெய்ப்பொருள் தத்துவம் அறியப்படும் ஆயின் என்ற சொல்லுக்கு பொருள் ஏது அப்படிங்கிறார் என்ற சொல்லுக்கு பொருளேது சொல் மாத்திரமே பொருள் இல்லைங்கிறார் அனுபவிக்கப்படாதுங்கிறார் அனுபவிக்கப்படாதுன்னு அர்த்தம் அனுபவிக்க மாட்டோம் என்பது அர்த்தம் காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெட நோய் நோயே நீங்கிடுங்கிறார் இவர் திருவள்ளுவர் அதனால் தத்துவே ஞாத்தே சதி சம்சாரஹா கஹா இதான் மெயின் சென்டென்ஸ் ஆனால் அதுக்கு மூணு எக்ஸாம்பிள் முதல் எக்ஸாம்பிள் என்னென்னா வயசு கத்தே சதி காம விகாரஹா கஹா இந்த சரீரத்துக்கு வயசான பிறகு மனசில் இருக்கிற காமம் வந்து செயல் வடிவம் எடுக்குமா அப்படின்னு கேட்குறாரு இந்த இடத்துல காமகாங்கிறது பயலாஜிக்கல் சிஸ்டம் நம்ம எல்லாருக்கும் சரீரத்தில் இருக்கு ஏற்கனவே இதை வந்து மூணாம் ஸ்லோகத்திலே நான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னு சொன்னால் நமக்கு வந்து இந்த சரீரம் இருக்கிறதுனால இதுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் இந்த பாலுணர்ச்சிங்கிறது இருக்கத்தான் இருக்கும் எப்பொழுதும் இருக்கும் இந்த சரீரத்தில் வந்து குறிப்பிட்ட வயசு வரைக்கும் பாலுணர்ச்சி இருக்கத்தான் இருக்கும் அதுக்கு பிறகும் பாலுணர்ச்சிங்கிறது இருக்குமா ஆனால் அது உடம்பு தளர்ந்து போகிறதுனால இந்த பயலாஜிக்கல் சிஸ்டம் எல்லாம் ஃபெயிலியர் ஆகிறது இல்லையா வயசாக தேஞ்சு போகிறது அப்போ வந்து அது இருக்கும் சூக்ம சரீரத்தில் இருக்கும் என்ன அனுபவிச்ச அனுபவித்த விஷயங்கள்லாம் பதிஞ்சுருக்கிறதானே சூக்ம சரீரம் சித்தத்தில் எல்லாம் உட்காந்துட்டு இருக்குமே ஆகையனால ஆனால் அதை செயல்படுத்த முடியாத அளவுக்கு சரீரம் வீக்காக போய்டும் எப்படி வந்து மாம்சம் சாப்பிட்றதுக்கு பல் இருக்காதோ அது மாதிரி ஆசை இருக்கும் சாப்பிட முடியாது வேண்டாம்ப்பா அப்படின்பார் அது சொல்கிறதே தெரிகிறது வேண்டாம் அப்பாங்கிற போதே என்ன அர்த்தம் முடியலங்கிறதுனால வேண்டாங்கிறார் அவர் உண்மையாவா வேண்டாங்கிறார் உண்மையாக எனக்கு வேண்டாம் அப்படின்பார் வேண்டாம் நீங்களும் சாப்பிட்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம் இருந்தால் தெரியறதில்லை நம்மளால முடியாது அதுக்கப்புறம் வர்ற அவஸ்தையெல்லாம் நினச்சி பார்த்துட்டு வேண்டான் இருக்க அப்படி சொன்னா தான் சிலதெல்லாம் புரியும் அதுக்கெல்லாம் துவனி இருக்கு அதனால காம விகாராக்காக இந்த சரீரம் வந்து வயசாகி போயாச்சுன்னு சொன்னால் ஆனால் இதுதான் முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆசை இருக்கத்தான் இருக்குமா அது ஒன்றும் அழியாது அது ஞானம் வராத வரைக்கும் அழியாது ஆகினால அந்த ஆசை இருக்கும் அந்த ஆசையை செயல்படுத்துறதுங்கிற இருக்க வரவோ அது நடக்காது செயல்படுத்த முடியாது இவரால் எந்திரிக்கவே முடியாது அப்புறம் இல்லை அவருக்கு வந்து இதெல்லாம் வந்து இந்த சரீர சுகத்தை எப்படி அனுபவிப்பார்வர் முடியாது வயசி கத்தே சதி காம விகாரஹா கஹா காமத்தினுடைய எங்கே இருக்க போகிறது இந்த இடத்துல காமகாங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் காமஹாங்கிறதுக்கு சாஸ்திரத்தில் பொதுவாக மீனிங் டிசையர் எனி டிசையர் இஸ் கால்டு காமா ஆஹ் காமஹான்னு சொன்னா ஏதோ இந்த பெண்ணாசை ஆணாசைக்கு பேரு தான் காமஹான் அர்த்தம் இல்லை எல்லா ஆசைக்கும் காமஹான் காமஹான் பெண்ணாசை அந்த பெண்ணாசை செயல் வடிவம் எடுக்குமோ எடுக்காது அதாவது அதை அழிந்து போச்சுன்னு அர்த்தம் அது செயல்பட முடியாதுன்னு அர்த்தம் ஆசை இருந்தாலும் அது செயல்படும் தான் ரொம்ப முக்கியம் ஆசை இருந்தாலும் அது செயல்பட முடியாது இருப்பினும் இதை பாயிண்ட் அப்ப நீங்க சத்தி அது மாதிரி என்னன்னா தத்வே ஜைய சத்தி சம்சாரம் இருக்குமா இருக்காதா இருக்கும் துன்பம் இருக்குமா இருக்காதா துன்பம் இருக்கும் ஆனால் துன்பம் உங்களுக்கு அந்த அர்த்தத்துல சொல்றும் அது எப்படி செயல்படாதோ அது சம்சாரம் இருந்தாலும் அது வருத்த விதை போன்று அது பயன்படாது போகும் அது பயனை தராது போகும் அர்த்தம் அது மாத்திரமல்ல இன்னொன்னு சொல்ற சுஷ்கே நீரே கஹ காசார அதாவது ஏரி வந்து சுஷ்கே நீரே க காசாரகா குளம் இருக்குது பெரிய குளம் இருக்குது அந்த குளத்தில் வந்து முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷம் தண்ணியே இல்லைன்னு வச்சுங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமே நமக்கு தான் இருக்கிற குளத்தையே தூத்துருவான் அப்படி இருக்கிற போது நல்ல ஒரு வந்து ரியலாகவே வற்றி போச்சுன்னு சொன்னால் என்ன பண்ணுவோம் அங்கே ஒரு கிராமமே வந்துவிடும் அதுக்கு பேர் என்னன்னா அதுக்கு குளம்னா சொல்லுவாங்க குளத்து வீடு குளத்து கிராமம்னா சொல்லுவாங்க அப்படி சொல்ல மாட்டாங்க இப்போ டி நகர் இருக்கேன் மெட்ராஸில் முழுக்க பெரிய குளம் ஒரு காலத்தில் இன்றைக்கி வந்து டி நகர் அது வந்து காசாரகன்னால் சொல்ல முடியும் சொல்கிறார் நீரே சுஷ்கே சதி நீர் வச்சு விட்டால் குளம் என்ற பெயருக்கு உண்டோ அது குளம் மாதிரி இருக்குமே தவிர ஆனால் அந்த குளம்னு சொல்லுவார்களா அதனால் பயனுண்டோங்கிறார் பயனுண்டா அந்த குளம் இருக்குது ஏரியெல்லாம் சுற்றி செவ்வறு கட்டிருக்கு இந்த செவ்லாம் இருக்குது உள்ளே தண்ணி இல்லை யாராவது அதை அதை பத் அதை அதுக்கு ஒரு பொருட்டு இருக்குமா அதுக்கு எதாவது அதுக்கு மதிப்பு இருக்குமா அதுக்கு அங்கே போகணும்னு யாராவது நினைப்பாங்களா ஒன்றும் இருக்காது தண்ணியே இல்லைப்பாங்க அதுக்கு மதிப்பு கிடையாது அதில் நீரே சுஷ்கே சக்தி நீரம்னா என்ன ஜலம் இதிலேருந்து வந்து தான் நீர் நீருங்கிறது தமிழ் அப்படிங்கிறாங்க சமஸ்கிருதத்தில் நீராஹதள நயன நீலகிருஷ்ணா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு நீரஜ அப்படின்னா தாமரை தாமரைக்கு எத்தனை தான் பேர் சமஸ்கிருதத்தில் மீரஜ தள நயன நீலகிருஷ்ணா நீரஜ நீரஜன்னு சொன்னால் தாமர் நீரன்னா தண்ணி ஜன்ன தோன்றின தளம்னா இலை நயனம்னா கண் நீல கிருஷ்ணா சரி வேற விஷயம் அது நீரேங்கிறதுலருந்து நாங்கள் போயிருக்கோம் இந்த குளம் குட்டைங்கிறது வார்த்தைக்கு மதிப்பு இருக்குமா இருக்காது அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளு நீருப்பே பரிவாரமும் இருக்கும் ஆனால் முதல்ல கனெக்ஷன் இருந்திருக்கும் க்ஷீணே வித்தே கஃப் பரிவாரஹா பணம் இல்லைன்னா சொந்தமாவது பந்தமாவது ஒன்றும் கிடையாது பணம் உன்னிடம் இருந்தால் உன்னை உனக்கு தெரியாது சொல்லிருக்கேன் கேட்டிருக்கீங்க இல்லையா பணம் உன்னிடம் இல்லை என்றால் உன்னை அவனுக்கும் தெரியாது எல்லாருக்கும் பைசா வரும் சாமியாருக்கு கூட வரும் எல்லாருக்கும் பைசா சாமியார்னா ஒன்றும் இருக்கக்கூடாது அவருக்கே வேண்டியிருக்கு சொசைட்டியில மதிப்பு வேணும்னா சாமியாரை பைசா வச்சு வேண்டியிருக்கு தெரியுமா கடவுளை காப்பாத்து அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம் ஓர் நமத்பூர் நமிதம்பூர் நமுதட்ச தே پورنام ओम शांति शांति शांति பூர்ணமேவிஷேரி ஓ